திருச்சிற்றம்பலம் ஸ்தலம் திருவதிகை வீரட்டானம் திருச்சிற்றம்பலம் இரும்பு கொப்பளித்த யானை ஈருறி போர்த்த ஈசன் கரும்பு கொப்பளித்தையின் காரிகை பாகமாக சுரும்பு கொப்பளித்த கங்கை துவலை நீர்ச்சடையிலேற்ற அரும்பு கொப்பளித்த சென்னீ அதிகை வீரட்டனாரே கொம்பு கொப்பளித்த திங்கள் கோணல் வெண்பிரையும் சூடி வம்பு கொப்பளித்த கொன்றை வளர்சடை மேலும் வைத்து செம்பு கொப்பளித்த மூன்று மதிலுடன் சுருங்க வாங்கி அம்பு கொப்பழிக்க எய்தார் அதிகை வீரட்டனாரே விடையும் கொப்பளித்த பாதம் விண்ணபர் பரவியேத்த சடையும் கொப்பளித்த திங்கள் சாந்த வெண்ணீரு பூசி உடையும் கொப்பளித்த நாகம் உல் உள்குவும் அடையும் கொப்பளித்த சீரார் அதிகை வீரட்டனரே கரையும் கொப்பளித்த கண்டர் காமவேல் உருவம் அங்க இறையும் கொப்பளித்த கண்டார் ஏத்துவாரிடர்கள் தீர்பார் மறையும் கொப்பளித்தனாவ வண்டுபாடும் கொன்றை அங்கொப்பளித்த சென்னீ அதிகை வீரட்டனாரே நீரு கொப்பளித்த மார்பர் நிழல் திகள் மழுவொன்றே தீ கூறு கொப்பளித்த கோதை கோல்வளை மாதோர் பாகம் ஏறு கொப்பளித்த பாதம் இமயவர் பரவியேத்த ஆறு கொப்பளித்த சென்னி அதிகை வீரட்டனாரே வணங்கு கொப்பளித்த பாதம் வானவர் பரவியேத்த பிடங்கு கொப்பளித்த சென்னீ சடையுடை பெருமையண்ணல் சுணங்கு கொப்பளித்த கொங்கை சுரிகுழல் பாகமாக அணங்கு கொப்பளித்த மேனி அதிகை வீரட்டனாரே சூலங் கொப்பளித்த கையர் சுடர்விடு மழுவாழ் வீசி நூலுங்கொப்பளித்த மார்பில் நுண்புரியவம் சேர்த்தி மாலும் கொப்பளித்த பாகர் வண்டு பண்பாடும் கொன்றை ஆலங்கொப்பளித்த கண்ட ததிகை வீரட்டனரே நாகம் கொப்பளித்த நான் வரையாய பாடி மேகம் கொப்பளித்த திங்கள் விரிசடை மேலும் வைத்து பாகம் கொப்பளித்த மாதர் பண்ணுடன் பாடியாட ஆகங்கொப்பளித்த தோளார் அதிகை வீரட்டனாரே பரவு கொப்பளித்த பாடல் பண்ணுடன் பக்தரேத்த விரவு கொப்பளித்த கங்கை விரிசடை மேபவைத்து இரவு கொப்பளித்த கண்டர் ஏத்துபாரிடர்கள் தீர்ப்பார் அரவு கொப்பளித்த கையர் அதிகை வீரட்டனாரே தொண்டை கொப்பளித்த செவ்வாய் துடியிடை பறவை கொண்டை கொப்பளித்த கோதை கோல்வளை பாகமாக வண்டு கொப்பளித்த தீந்தேன் வரிக்கையில் பருகி மாந்த வீரட்டன ரேம் சுவாமி வீரட்டானேஸ்வரர் அம்பாள் திரிபுர சுந்தரி திருச்சிற்றம்பலம்